அப்படி சிரிச்சு ஆரம்பிக்கிறதா இல்லை நீ இழுத்து ஆரம்பிக்கிறதா தெரியல நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் எஃப்எம்ல பாலாஜியோட ஒவ்வொரு வாட்டி நான் வந்து இந்த கிராஸ் டாக்கோ இல்லைன்னா அதாவது இந்த படத்தை பற்றி நூற்றி இருபது எப்படி இருந்தாலும் சொல்லும் எதை பற்றி பேச போறேன்னு தெரியும் ஆனால் வந்து இன்னைக்கு சத்தியமாக எதை பற்றி பேச போகிறோம்லாம் தெரியாது சப்போஸ் உங்களுக்கு ஆர்ஜி பாலாஜி ஆகி என்ன தெரியலனாலும் இல்லை என்னோட நான் ஏற்கனவே போட்ட இந்த ஆடியோ ஃபைல்லாம் நீங்கள் கேட்டது இல்லைனாலும் தயவுசெய்து ஆஃப் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சத்தியமாக சம ஓக்கியாக இருக்கும் இதில் ஜோக்கலாக இது ஒரு சுய புராணம் தான் போய் சடலி டாகி எக்ஸிஸ்டா அப்படின்னு பார்த்தா வந்து ஆட்டோகிராஃப் படத்தில் வர சேரன் மாதிரி இந்த பழைய வீடு சுத்தி விட்டாங்க ஒரு பிளாஸ் பேக் ஞாபகம் வருது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல மொத்த ஸ்கூலும் வந்து சமஜால ஏ இஸ் ரிசல்ட் கமிங் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஐம் கோவிங் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிலாம் யோசிச்சு ரெண்டே ரெண்டு பேர் வண்டி ரொம்ப பதட்டத்தில் இருந்தான் ஒருத்த அவன் வீட்டில இருந்தா இன்னொருத்த வந்து ரோட்டில் இருந்தான் அந்த ரோட்ல இருந்து தான் நான் வந்து நாப்பத்தி மூணு மார்க் எடுத்து மேக்ஸில் படுதோல்வி அஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஏரியாவில இருந்து வீடு கலிப்பட சொல்லிட்டேன் எங்க வீட்டில் பயங்கரமா கெஞ்சி கூத்தாடி கில்பாக் கார்டன்ல வந்து பயங்கர பாஷ் ஏரியாவில ஒரு சுமாரான வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பன்னெண்டாவது வேற பெய்லா வீட்டில சமயம் அதிகவே இல்லை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டெய்லரு கார்பன்டர் ஏசி மெக்கானிக் அதுக்கப்புறம் வந்து யார் இன்னொருத்தரு மெக்கானிக் நாலு பேர் நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லர் கடை டெய்லி காலையில் போய் உட்காந்து அமளே டீ வாங்கி கொடுவா அப்படின்னு அமௌன்ட் ஃப்ரெண்ட் டெய்லர் காரும் என்ன பண்ணுவார் நான் காஜா சொல்வார் ஒரு ஆயா ஜாக்கெட் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஊ கச்சு கொடுப்போம் கட்சி கொடுத்துக்கப்புறம் டீ வாங்கி கொடுப்பார் வரைக்கும் இதே மாதிரி எங்கள் டைம் பாஸ் ஆகும் லுங்கி கோரம் அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நாள் பார்த்துனேன் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஏன் பாலேஜ் வந்து டெய்லர் கடைல உட்காந்துருக்கேன் என் கூட வெளி விளக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி மெக்கானிக்கு ஹெல்பர் வேலையாக கூட்டணு போனார் டெய்லி ஐம்பது ரூபா கொடுப்பார் அதுவும் பெருமையாக சொல்லுவார் ஓனர் பின்னாடி பைக்கில் உட்காந்து எல்லாருக்கு நீ பெரிய ஜாப்ல படுக்க அப்படின்ட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும் டெய்லி அம்பது ரூபாய் பிக் மணி இதே மாதிரிதான் ஒரு ஒரு வருஷம் என்ன பண்ண போறே தெரியாம சம்மஜாலே சுத்தி நினைத்தேன் அப்போ எனக்கும் படிப்புக்கு இருந்த ஒரே கான்டாக்ட் வந்து என் பிரெயிலர் கிடையாது அமலுக்கு வந்து எக்காச்சிராம மிஸ்டேக்காக இருக்கும் ஆனால் இந்த குரூப்லேயே நான் தான் அதிக படித்தேன் அப்படின்றதுனால நோபடி வில் ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்னெண்டால் அது மாதிரி போனதுக்கு அப்புறம் திடீர்னு சரி நம்மளும் படிக்கலாம் காலேஜ் போகலான்னு திடீர்னு ஒரு நாளைக்கு தோணுச்சு அது எப்போ அப்படின்னா வந்து ஒரு சென்னையிலேயே ஒரு சமம்ம காலேஜ் எல்லாம் பொண்ணுங்கலாம் பயங்கர யோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அந்த காலேஜில் வந்து ஒரு நாளைக்கு பக்கெட் எடுத்துன்னு ஏசி மெக்கானிக்கோட போகும்போது ஐயோ நம்ம வயசில் இருக்கிறவங்களாம் காலேஜ் போகிறாங்க நான் பக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பக்கெட் வேறு செம்ம கலிஜாக இருந்துது ஸோ காலேஜ் படிக்கலான்னு சொல்லிட்டு ரீஎக்ஸாம் எழுதி அட்டெம்ட்ல ஒரு நூற்றி மூணு மார்க் எடுத்தேன் ஆஹா விட்ஸ் பாஸ் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலான்னா இன்ஜினியரிங் அப்படி சீட்டு கிடைக்காது கட்சால் வந்து நிறையா காசு கட்டணும் அப்படின்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கிற அப்பவும் இன்ட்ரஸ்ட் பெருசாக காலேஜ் போற மாதிரி நம்மளும் போறோம் ஒரு சாதனையின் ஒரு இருபது அறிவு ஒன்று கடைசி ஒரு ரெண்டு செமஸ்டர் இருபது அறிவியல் வேலை இல்லைன்ற மாதிரி இருபத்தி மணி நேரம் படிச்சு ஒரு நாற்பது மார்க் அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜெர்னலிசம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இங்க தான் எதுனால நீங்க ஜெர்னலிசம் கேட்குது தாத்தாக்கு சின்ன வயசுல இருந்து நக்கிரன் தராசு ஆனந்த வீட் துக்களுக்கு எல்லா புக்கையும் வாங்கி கொடுத்து அரசியல் பத்தி தான் பேசுவார் ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அவர் பேசுறது வேற கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அவர் என்கிட்ட பேசி பேசி எனக்கும் அந்த புக்கெல்லாம் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து ஜெர்னலிசம் மை கப் ஆஃப் காஃபி அப்படிலாம் நினச்சி அந்த காலேஜில் போய் சேர்ந்த முதல் நாள் அது இங்கிலீஷ் ஜேர்னலிசம் வை வாஸ் ஹவு இஸ் குஸ்க் அப்படின்னா ஒரு நானூறு கிராமர் மிஸ்டேக் வந்துருது அதுலேயே ஸோ சேர்ந்த கொஞ்ச நாளில் ஜர்னலிசம் எனக்கு வேலைக்கு ஆகும்னு தெரியும்போது தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டுவிஸ்ட்டு அப்போ வந்து எங்கள் ஹாஸ்டலில் இருந்த முடிவெட்டுற கடையில் போய் உட்காந்து பார்க்கும்போது ஒரு ரேடியோக்கு வந்து ஆஜேக்கள் தேவைது சரி இமிடியட்டாக பக்கத்துலேயே ஒரு கம்ப்யூட்டரில் இருந்தது போய் இமெயில் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க இருபத்தாம் தேதி ஆடிஷன் இருக்கு நான் எல்லாரையும் சொல்லிட்டேன் எனக்கு ரேடியோவில் வேலைக்கு வச்சு நான் என்னோடய ஆர்ஜே நோ என்னோட கோர்ஸோட கிளாஸ் ஆச்சுன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன் இருபத்தாந்தேதி டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பிட்டு இருபத்தாறாம் தேதி போனால் ஓசியில் ஒரு அறுநூறு பேர் வந்தாங்க அதில் ஒரு நூறு பேர் செலக்ட் பண்ணி ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணி என்னையும் செலக்ட் பண்ணிவிட்டார்கள் நானும் ஒரு ஆர்ஜே ஆகிவிட்டேன் ஐஎம் சிட்டி ஆஃப் கை கோயிங் ஆர்ஜே அப்படின்னு நினச்சிருக்கும் போது அப்போதான் சொன்னாங்க நீ சென்னையில் இல்லப்பா கோயம்பத்தூர் தான் ஆஜே வாரு என் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் எனக்கு எப்படி ரேடியோ வருமா இல்லை எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசக்கூடாது நான் பேசுறதுலேயே கர்ண கொடுரமாக எது இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்தது கோயம்பூரில் எனக்கு நடந்த நிறைய நல்ல விஷயத்தில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை கிடைச்சது இல்லை அது கிடைச்ச ஒரு பத்து நாள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரொமண்டிக்ஸ் ஆஃப் த ரொமா ரொம்ப வருஷமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருபது பண்ணுவலி பண்ணிட்டேன் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்யறோம் வந்து திரும்பி வரத்துக்கு மனசே வராது அந்த மாதிரி தான் எனது ஆனா என்னோட உற்றார் உறுப்பினர் சொன்ன ஏகல் பக்கத்து வீட்டு பரிமலாண்டி எல்லாம் சென்னையில் இருக்காங்க அப்படின்னால டூ தௌசண்ட் நவம்பர் மாசம் அந்த வேலையை விட்டு என்ன ஒரு தைரியத்தே பிகேஃபம் வந்தேன் ஆரம்பிச்சோம் அந்த ஒன்றையும் ஒரே நல்ல ஒபாமா ஆனோம் அதுக்கப்புறம் இந்த ஷோவில் வந்து ஆஹா நம்ம ஃபஸ்ட்டு ரேடியோ அதுக்கப்புறம் டிவி அதுக்கப்புறம் சினிமா அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை ரொம்ப சாதாரண ஒரு ஆசை தான் இருந்தது என்னென்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துலயாவது ஒரு எங்க தெரியல இருக்கிறவக்காவது என தெரியணும் போட்டி கிடக்காரதாவது அக்கௌண்ட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு பேர் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு ஏன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ரேடியோ ஜாக்கிஸ் ஒரு நாலாயிரம் ஃபேமஸ் ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாம் இருந்தாங்க ஸோ இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்மளும் தெரியுமா ஒரு டவுட்டு ரெண்டாவது இந்த டேகி ஷோவை பிக் வந்து என்ன டிசைன் பண்ணுவோம் இஷ்டம் உனக்கு என்ன வருவோம் பண்ணுட்டோன்னே அதில் வேற ஒரு பயம் ஏன்னா இதில் ரேடியோவில் இருக்கிற நார்மலாக ரேடியோவில் நடக்கிற குட்டீஸ் செவன்த் உங்களுக்கு அழகு குறிப்புகள் எதுவுமே கிடையாது ஒரு அட்டு பாரம்பரியமா ரொம்ப சந்தேகம் பஞ்சு முடியாது தலைவரோடய ஃப்ரெண்டு அண்ணனிஸ்ட்லேருந்து வந்து நம்ம ஆஃபீஸ் உட்காந்து தான் ஷோ பண்ணும்போது கிராஸ் டாக் பண்ணினே இருக்கும்போது திடீர்ன்னு எனக்கு ஏன்னா இன்டர்நெட்டில் போடக்கூடாதுன்னா ஆனால் ஏன்னா விட்டுப்பட்டு நடிகையான்னு அதுக்குன்னு கேட்டால் பார்த்தா சவுண்ட் க்ளோடன்னு இருக்குது அதில் வச்சு அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரும்னு சொல்லிட்டு அவனே அக்கௌண்ட் கிரேட் பண்ணி கொடுத்து அவனே ஃபஸ்ட்டு கிராஸ்டாக்கி அப்லோட் பண்ணி கொடுத்து பார்த்தா அடுத்த நாளைக்கு ஆஃபிஸ் வந்து பார்க்குறேன் நூற்றி பதினாலு பே கேட்டுட்டாங்க சம்ப சந்தோஷமாகிச்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் த அப்படின்ற மாதிரி இதில் வந்து ரெண்டு நாள் கேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சவுண்ட் க்ளோடு ஓப்பன் பண்ணி பார்த்தா நாற்பதாயிரம் பேர் கேட்டோம் கொஞ்சம் சாகாயிடுச்சு சரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்ச பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு அதனால போயிடுறது எப்படி இந்த கல்யாண வீட்டில் வந்து இட்லி தோசை தீர்ந்துச்சு உப்புமா கொடுப்பாங்களோ கண்டிப்பா அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல குட்டி குட்டியா ஒரு மூணு விஷயம் நடந்தது ஏழு நாடுகள் இருக்கிற தமிழர்கள் அதிகமான வாட்டி என்னோட ஷோவை இன்டர்நெட்டில் கேட்டிருக்காங்க ஒரு கோடியை நான் காசாக பார்ப்பேன்னா இல்லை நூற்றி தொண்ணூத்தி ஏழு நாடுகள் என்னால் போக முடியுமெல்லாம் சத்தியமானே தெரியாது நிறையா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் கொட்டரெல்லாம் மெசேஜ் அனுப்பாங்க அதாவது ரொம்ப சோகமாக இருந்தேன் எனக்கு உடம்புல இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நான் சிரிச்சு நேற்றுக்கு நைட்டு திடீர்னு யாரோ சொன்னாங்க ஒருத்தன் லூஸ் மாதிரி பேசியிருப்பான் இன்டர்நெட்டில் இருக்கு கேட்டுப்பாருன்னு கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு நான் மெசேஜ் அமைச்சிருப்பாங்க இல்லை ஃபேமிலியில் ரொம்ப பெரிய லாஸுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக நான் அப்னார்லாம் இருந்து நேற்றுக்கு ஐ ஃபில் பெட்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க என்னோட வேலைனால நான் பேசுறதுனால சந்தோஷமாக இருக்காங்க ஒரு ஃபுல் தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது நான் முக்கியமாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து தமிழகர்கள் ஆறு கோடி பேர் இந்தியர்கள் நூறு கோடி பேர் எல்லாருக்குமே இல்லை ஒரு நூறு பேருக்கு தான் தெரியுதுன்னா அந்த நூறு பேருக்கும் பிடிக்கணும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி பிடிச்ச ஒருத்தர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காரு ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லிட்டு அவரே வந்து ரெண்டு நாளைக்கு ஆஃபிஸ்க்கு லீவ்ல போட்டு பிக் கை திங் கேகிடி வெற்றிகரமாக மாபெரும் வெட்டிலாம் சொல்லுவாங்க உள்ள போகுது பேக் டு பேக் நடக்கும்போது கொஞ்சம் ஆகிட்டேன் இது எத்தனை வருஷத்துக்கு போகும்ப்டா தெரியாது அவ்வளவுதான் நான் சாதாரண பையன் என் நான் வண்டி வெஸ்பாக வைப்போம் இப்போ வெஸ்பாவை வாங்கியிருக்காங்க நான் கிரேஜ் கை எந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நடக்கிற அதே விஷயம் தான் எனக்கு நடக்குது ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் நான் பார்க்குற விஷயங்கள் என்னை பாதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு ரேடியோ ஜாக்கியாக அவங்கிட்ட வந்து பேசுவேன் திஸ் இஸ் ஆர்ஜி பாலஜி சேவிங் வித் ஆல் கிராட்டிட்யூட் ஆஃப் த மாக்னிடியூட் ஆஃப் த ஆல்டிட் தேங்க்யூ ஸோ மச்மன் டைம்